ஒன்று அறிவிக்கின்றார்கள் நோன்பு வைக்க வேண்டாம் ஆனால் அதற்கு முன் அல்லது பின் ஒரு நாள் நோன்பு வைத்தாலே தவிர என்று நபி செல்லவான கூறினார்கள் ஒன்பது எட்டு ஐந்து முஸ்லிம் ஒன்று ஒன்று நான்கு நான்கு ஒன்று நான்கு ஏழு